நாராயணம் நமஸ்கிருத்திய நரஞ்செய்வ நரோத்தமம் தேவியும் சரஸ்வதியும் வியாசம் சதோஜயம் உதீரேத் நாராயணனையும் அவருடைய அவதாரமான வேதவியாசரையும் வணங்கி மகாபாரதத்தின் அரிய கருத்துக்களை கற்போம் நாம் கடந்த நாள் சந்திக்கும் போது பெற்றோருக்கு செய்ய வேண்டிய ஸ்ராத்தத்தை பற்றி சிலவற்றை பேசினோம் அதாவது தந்தையோ தாயோ மறித்தால் மறித்தவுடன் அடுத்த சில நாட்களுக்கு செய்ய வேண்டிய கர்மங்கள் ஆண்டுதோறும் செய்ய வேண்டிய ஷிராதம் நிமித்தத்தினாலே அதாவது அமாவாசை வந்தபடியாலோ மாசப்பிறப்பு வந்தபடியாலோ கிரகணம் ஏற்பட்டபடியாலோ செய்ய வேண்டிய கர்மங்கள் என்ன இவற்றை பல வகைப்படுத்துகிறார்கள் இந்த கர்மங்கள் அனைத்தும் செய்யத்தக்கவை அவற்றை விட்டு விடுவதற்கு இயலாகு நாம் பல சமயத்தில் இந்த குடும்பத்தை பித்ருக்களுடைய சாபம் பிடித்து என்று சொல்லுகிறோம் அது என்ன நம்முடைய தாயோ தந்தையோ நம்முடைய தாத்தாவோ பாட்டியோ நாம் கெட்டு போய்விட வேண்டும் என்று ஒரு நாளும் சாபம் போட மாட்டார்கள் ஆனால் எது பித்திருபமாக சொல்லப்படுகிறது அவர்களுக்குன்னு செய்யப்பட வேண்டிய கர்மங்களை விட்டு விடுதல் இன்னார் ஒரு மாதிரி மறித்திருக்கலாம் அவருக்கு சாத்தமே பண்ணாத போயிருப்போம் அல்லது மறித்தவரை தேடு கண்டுபிடிக்காமலே இருந்திருப்போம் நமக்கு தெரியாத கண்காணாத இடத்தில் மறித்திருக்கலாம் அவருக்கு கர்மங்கள் விட்டு போயிருக்கும் ஒருத்தருக்கு பிள்ளை இருந்திருக்கலாம் ஆனா அந்த பிள்ளை இருக்காங்கிறதே தெரியாத போயிருந்திருக்கும் இப்படி எந்தெந்த விதத்துல கர்மங்கள் நம்மை கழி போகலாம் ஆனா அது கை நழுவிடாமல் நாம பார்த்து கொள்ள வேண்டும் இதுல ஏது செய்தி என்னால் நம் தாயார் மறிக்கும் போது கூட இருக்கணும் கூட இருக்க வேண்டும் இன்று பல பேரும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்துதான் இப்ப பாரத தேசத்திலே இருந்தாலும் தாயார் தகப்பனார் ஒரு இடத்துல இருக்கலாம் பிள்ளை பிள்ளை இன்னொரு இடத்துல இருக்கலாம் அல்லது வெளிநாட்டிலேயே இருக்கலாம் வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் வரணும் வந்து கர்மங்களை செய்ய வேண்டும் நம்ம ஓரோரு நாளும் பிரார்த்திச்சுக்க இதையும் சேர்த்து பிரார்த்திச்சுக்கணும் தாயார் தகப்பனாருக்கு செய்ய கூடிய பேரு ஈமச்சடங்குகளை செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு ஏற்பட வேண்டும் அந்த வாய்ப்பு வெளிநாட்டுல இருந்தா கூட தயாராத்தான் இருக்கணும் அந்த சமயத்திலையும் சட்டுன்னு புறப்பட்டு வர்றதுக்கு தயாராகத்தான் இருக்கணும் இருக்கிறோம் வேறு வழி இல்லாமல் இன்று போய்விட்டது இருக்கிறோம் ஆனால் வேற வேலை வந்துடுச்சு டிக்கெட்டு கிடைக்கல இத போல எந்த ஒரு காரணமும் வந்துவிடக்கூடாது எவ்வளவு சீக்கிரம் வரணுமோ வர வேண்டும் அதை போல காரணங்கள் வந்து நாங்க என்ன பண்ணுவோம் ஹெல்ப்லெஸ் அப்படின்னு சொல்லலாமல்லையோ எப்ப தெரியுமா ஹெல்ப்லெஸ் ஆயிடும் நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்க ஒரு டெலிபோன் நம்பர் அதை நம்ம போடுறோம் சாதாரணமா அந்த டெலிபோன் நம்பரை போட்டோம்னா கிடைக்கணும்னா கிடைக்கும் நெட்ஒர்க் பிஸியா இருந்ததுன்னா கிடைக்காது அதே ஒரு பவர் ஆப் பாசிட்டிவ் திங்கிங் இருக்கு இவரோட இப்ப நான் பேசி ஆகணும் அப்படிங்கறது ஒரு நாலு தரம் ட்ரை பண்ணுங்க கிடைச்சிருக்காது அது என்னது கிடைக்காத போடும் இப்ப நல்ல காரியத்தை இவரால நம்ம நடத்தித்தானே ஆகணும் பேசித்தானே ஆகணும் எண்ணத்தோட பண்ணால் நான் ஒண்ணு அப்படியே சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணணும் கண்டிப்பா மாறுதலை ஏற்படுத்தும் அந்த சமயம் கால் போகும் அதே போல ஆட்டோ தேடணும் வருவோம் ஸ்டாண்ட்லேயே போய் தேடினா கூட ஆட்டோ கிடைக்காது ஆனா சில பேர் இறங்கறச்சே அந்த காரியம் நல்ல காரியம் இப்ப பண்ணணும்னு இருந்தால் கண்டிப்பா வாசல்லையே ஆட்டோ கிடைச்சிடும் அதனால பல விஷயம் இது எந்த லாஜிக்கல் ப்ரூஃபுக்கும் வரல சயின்டிபிக் ப்ரூஃபுக்கும் வரல ஆனால் உள்ளத்தில் மனத்தில் அந்த வேகத்தோட ஒரு கல்யாணமான மங்கள பகவானுக்காக நாம் நடத்தியாக வேண்டும் இருந்தால் கண்டிப்பா பெருமாள்க்கு சகாயம் பண்ணாத பண்ணுடவே மாட்டார் கண்ணனே அதற்குற நகி கல்யாணக்கிற்கு கஷ்டி துர்கத்தின் தாத்த கச்சதி ஏ தாத்த குழந்தாய் அர்ஜுனா நல்ல கல்யாணமான செயலை என்னிடத்தில் நம்பிக்கையோட செய்ய தொடங்கு நான் அது கை நழுவிட போட கூட செய் மீறி நாம நடந்துட போறோமே என்று வெட்கப்படு பட்டடு செஞ்சியானா நான் பார்த்து அந்த செயலை முடித்துக் கொடுகிறேன் அதனாலே தாய் தந்தையர்களை விட்டு எங்க பிரிந்திருக்கிற பிள்ளை பெண்களாக இருந்தாலும் கண்டிப்பா மனசுல ஒரு உறுதி வச்சுக்கணும் சொல்லிருக்கு அது நமக்கு கைவிடுத்து போட கூடாது கண்டிப்பா அந்த கர்மன் நமக்கு கிடைக்கணும் அது நமக்கு முக்கியம் மேற்கொண்டு வர சந்ததிக்கும் அது நல்லது செய்யும் குடும்பத்துக்கே நல்லது செய்யும் ஆகையால் சாஸ்திரோக்தமான கர்மங்களை செய்தே ஆகணும் அந்த வாய்ப்ப பகவானை எனக்கு கொடு விட்டு போக வைக்காதே பல பேர் கூடவே இருப்பார்கள் அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி கடன் போயிருப்பான் புள்ள ஆனா அம்மா மறிச்சு ஓ இது என்ன கம்யூனிகேட் கூட பண்ண முடியாத கட்டப்பட்டு போயிடுற மூலியம் வாஸ்தவம் இப்ப அது பண்ணிவிட்டதுக்காக அந்த பிள்ளைக்கு பாவம் வந்துடும்ட்டோ புண்ணியம் போயிட முட்டோ நான் சொல்லவே வரலாத்தாலே கண்ணின எத்தனையோ தவறுகள் சூழ்நிலையால நடக்கிற குற்றங்கள் அதனால எல்லாம் பெருமாள் ஒரு நாளும் தண்டிக்கவே மாட்டார் நாம இதெல்லாம் தப்பா புரிஞ்சுடுவோம் ஓ இந்த மாதிரி பிதிருசாகம் பண்ண முடியாது போயிடுச்சு நான் பொறப்பிட்டு போனேன் போன சமயத்துல கம்யூனிகேட் பண்ண முடியாது போயிடுச்சு போயிட்டார் ஒரு நாளைக்கு மேல வச்சிருக்க முடியல காரியங்களை முடிச்சுட்டாள்னா நினைத்தாத்தான் பாப்பம் வரும் தெரிந்து பண்ணாமல் இருந்தால்தான் பாப்பம் வருமே தவிர அறியாமல் செய்த குற்றத்துக்கெல்லாம் பாபம் வராது அவன் திரும்பி வந்த பிற்பாடு தொடர்ந்து என்ன செய்யணுமோ அது செய்யணும் அவனுக்கு எப்ப இன்பர்மேஷன் கிடைக்கிறதோ அதுக்கப்புறம் டிலே பண்ணாமல் அதுல இருந்து திரும்ப வந்து நடக்கிற கர்மங்கள்ல அவன் கலந்து விட்டான்னாலே அன்னைக்கு பண்ணிருக்கிறது நமக்கு விட்டுப்படுத்தே என் மனசு வருத்தப்பட்டான்னாலே கண்டிப்பா அவனுக்கு நல்லது நடக்கும் நல்ல பித்ரு சாபம் அதுல ஏதோ பெரிய குற்றங்கள்லாம் இருக்கான்னு சொன்ன என்ன அவர்கள் பார்த்து நீ வீணா போடணும் கட்டுப்பாடணும் தான் சாபம் ஆறான்னு நம்ம தாத்தா பாட்டி அதுவும் அப்பா அம்மா கோவிச்சுருந்தா கூட தாத்தா பாட்டி கோவிச்சுனது இல்ல கண்டிப்பா கொள்ளுத்தாத்தாவோ எள்ளு தாத்தாவோ கோவிச்சுண்டே இருக்க போறது இல்லையே பேரங்கிட்டையும் பேச்சுக்கிட்டையும் அவளுக்கு கோபம் வந்துருமா பின் எங்க இந்த கோபம் தவறுதல் நடந்துடுறதுனால சாஸ்திர சொன்னபடிக்கு நடக்காம நம்ம மீறி அந்த கர்மத்தை ஸ்ரத்தையோட பண்ணாமல் இருந்து விடுக்கிறோம் ஸ்ராத்தம்னாலே ஸ்ரத்தையோட பண்ணப்படுவது சாதம் அல்ல ஸ்ரத்த இல்லாதிருக்கலாமா கார் காலை ஏழு மணிக்கு போயிட்டேன் எட்டே முக்கால் மணிக்கு ஒன் அவர் பர்மிஷன் போட்டு ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கேன் சார்த்தமே முடிச்சுட்டேங்கிறதை இப்ப யாரும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறவளை பத்தி நான் தப்பு சொல்றதுக்கே வரல நாடில இருந்து வேண்டாம் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் அவ்வளவுதான் விஷயமே இது நேர்த்தி வரைக்கும் எப்படி இருந்தோம் இருக்கட்டும் இன்னிலிருந்து ஓ இதுதான் தர்மம் தெரிஞ்சோம் உடனே உங்கள் வீட்டுக்குன்னு வாத்தியார் சுவாமி இருப்பர் போய் அவர்கிட்ட கேளுங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கே இந்த மாதிரி பண்றோமே இது கூடுமா கூடாதா அவர் நல்ல வழி காட்டுவர் அதன்படி நடக்கணும் திறந்த மனது முக்கியம் அதை மூடிநூட்டோம்னு சொன்னால் வாழ்க்கையில எந்த கதவுமே திறக்காது எத்தனையோ நல்ல கதவுகள் வாய்ப்புகள் இருக்குன்னு தான கதவு தரக்கணும் மனசு நமக்கு அதுக்குன்னு திறந்த மனசோடே போய் நம்ம பிரார்த்தித்து ஓ இத பத்தி சாஸ்திரம் சொல்லிருக்கு நாம அதை பத்தி செய்ய போறேன் இல்லைன்னா இத்தனை ரிஷிகளும் பொய் சொல்லியிருப்பாளா இல்ல அவள் அதானு புத்தி இல்லாதவர்களா நம்ம பெரியோர்களுக்கு தான் புத்தி கிடையாதா வெறுமைக்கான நம்மளை பிடிச்சி கஷ்டப்படுத்தணும்னு சொல்லுவர்களா ஒரு சார்தமானம்னா மத்தியானம் மூணு மணி ஆகும்னு வச்சிருந்தோம் எங்கேயாவது நம்ம இடத்தில் நம்ம பிள்ளை மூணு மணி வரைக்கும் பட்டினிகளை கட்டணும்னு ரொம்ப ஆசைப்படுவடா நம்ம பிள்ளை கட்டப்படட்டும் குனிஞ்சு விழுந்து நமஸ்கரித்து பிண்ட பிரதானம் பண்ணி மொட்டமாடிக்கு ஏறி அங்க பிள்ளை பிரதானம் பண்ணி இத்தனை கட்டமும் பிள்ளை படட்டும் ஒரு தந்தையும் நினைக்க மாட்டார் அவர்களுக்கெல்லாம் ஓ இந்த பிள்ளை இப்படி கட்டப்படுறானே கார்த்தால எட்டையானா சோறு எனக்கு சிராதம் பண்றதுக்காக மத்தியானம் மூணு மணி வரைக்கும் கிடக்கிறானே என்ன அவர்களுக்கே துன்பம் இருந்தாலும் சாஸ்திரம் இருக்கேன் சட்ட புஸ்தகம் என்ன சொல்லித்தோ அதன்படிதான் நடக்கணும் ஆனா இந்த படற கட்டத்திலேயும் ஒரு இன்பம் இருக்குன்னு வச்சுங்க அந்த தாய் தந்தைக்காக அந்த ஒன்றை கூட பண்ணாம நாம வேற என்ன பண்ணிடும் அவர்களோ பொறப்பு போயாச்சு சொத்தை நாம வாங்கிட்டோம் நாம என்ன கொடுத்தோம் தெரியாது இருக்கும் அவர்களை சந்தோஷமா வச்சிருந்தோமான்னு தெரியாது பல தாய் தந்தையர்கள் அறுபது வயசு வரைக்கும் இருப்பா இவருக்கு சட்டத்து பூர்த்தி ஆற வரைக்கும் அப்பா இருந்திருப்பா ஆனா அது வெறும் பொய்யோடையும் வேற திருட்டுத்தனமாகவும் பிள்ளை இருந்து தாய் தகப்பனாரு பெருமையை சேர்க்கல வேணும் நவால பசப்பு மொழிகளால பேசி சந்தோஷமா வச்சிருக்கிறாப்ல வச்சிருந்து உண்மையான அன்பு இல்லாத இருந்ததுன்னா பிரயோஜனம் இல்ல நேர பிள்ள பேசலாம் வாதாடலாம் அதிலெல்லாம் குறையில ஆனால் பக்தி மாறக்கூடாது பெற்றோர் இருந்தால் அவர்களை வைத்து பாதுகாத்து செய்ய வேண்டியது நம்ம கடமை எங்கோ கொண்டு போய் விட்டுடுறதோ பணத்தை அனுப்புவதோ மட்டும் கடமையா இருக்காது இதெல்லாம் இருக்கும் செய்ய வேண்டியது புறத்து போன பிற்பாடு ரொம்ப நன்னா வச்சுன்னு பாதுகாக்கணும் போடுவாரு இருபது வயசுலயே போடுவர் அவன் நினைச்சிருப்பான் யோ எத்தனை வருஷம் அந்த அறுபது வயசு ஆனவர் தங்க அப்பா ஒழுங்கா வச்சு காப்பாத்திரியே எங்க அப்பா இருந்தா நான் நன்னா வச்சுன்னு இருப்பேன் என்ன எங்க அம்மா வாயிருந்தா உக்காசி வச்சு அவளுக்கு அத்தனையும் நான் துவச்சு போட்டு பாத்துருப்பேன் என்ன சரி அதற்குரிய பாக்யம் நம்ம பண்ணல அப்ப ஒண்ணு செய்யலாம் ஆனாலும் அவர்கள் திருப்தியா இருக்கிறதுக்கு சாஸ்திரம் விதித்திருக்கிற கர்மங்களை விடாமல் செய்ய வேண்டும் ஒரு குறை இதனால வந்துவிடாது நிறையதான் வரும் இத பண்ணாம போயிட்டா தான் நமக்கு குறை வரும் இதுல பல பேர் என்ன கேள்வி கேப்பாள் இது பத்தாம்பனம் இதெல்லாம் சூப்பர்ஸ்டிஷன் இதெல்லாம் இந்த பிலீஃப் தேவையே கிடையாது என்ன அப்படி அல்ல நாம யாரான மகாஜானிகள்னு நினைச்சிருக்கோமோ அது வியாசரோ பராசரோ அல்லது பரத்வாஜரோ வால்மீகியோ எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சாஸ்திரத்தை மீறி நடந்தவாளே கிடையாது அது சொன்னபடிதான் அவளை விட நம்ம என்ன ஜானிகளா இல்ல அவளை விட உயர்ந்த ஸ்தானத்தை நம்ம அடைஞ்சு விட்டோமா இலவலியே புரியோ அப்ப திறந்த மனத்தோட கேளுங்கோ எதனால சாதியம் இப்படிப்பட்டதுன்னு சொல்லிருக்கு நாம் ஏன் அதை பண்ணணும்ங்கறத தெரிந்து கொண்டு கண்டிப்பாக பண்ண வேண்டும் அவரவர்களால இயன்ற வரையில் பண்ண வேண்டும் என்பதை உங்களிடத்தில் வேண்டிக் ஏன்னா சாதாரணமா இருக்கிற விஷயத்தை சொல்றதை மட்டும்தான் செய்யணும்னு அப்படியே டாகப்பனார எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு அதுக்கு மேல உபதேசம் பண்றதோ இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க புஸ்தத்துல இருக்கு இதோ சொல்றையாச்சு கேட்டுக்க வேண்டியதோ விட்டுக்க வேண்டியதோ உங்களுடைய பொறுப்பு யாரும் ஒரு நாள் இருக்கலாம் மறுநாள் இல்லாத போயிடலாம் கேட்கறவா இன்னைக்கு இருக்கலாம் நாளைக்கு இல்லாத போகலாம் ஆனா சொல்லப்பட்டது மட்டும்தான் நிலைக்கும் சொல்றவருக்கு கூட நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை எங்கு யார சந்தித்தாலும் நீங்க முகத்தை திருப்பிண்டு போனா கூட சரி ஆனால் வேத புஸ்தகத்துக்கு முகத்தை திருப்ப கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் நம் வாழ்க்கைக்கு நல்லது செய்யக்கூடியதுங்கிறது சாஸ்திரம் சாஸ்திரத்தை மீறாமல் இருக்க வேண்டும் சரி அடுத்த கேள்வியை பார்க்கலாம் ரொம்ப ஆச்சரியமான கேள்வி சொல்ற நாம இப்ப பார்த்தது எழுபத்தாறாவது இப்ப பார்க்க வேண்டியது எழுபத்தேழாவது கதம் யஜ்ஞோ மிருதோபேது யஜம் எப்போது இறந்ததாகும் நாம யாகம் பண்றோம் யஜ்யம் பண்றோம் ஹோமம் பண்றோம் கீழே சார்த்தத்தை பத்தி சொல்லிட்டார் யாக யஜ ஹோமங்கள் இவைகளெல்லாம் எப்போது இறந்ததாகும் நாம சுதர்சன ஹோமம் என்று பண்ணுவோம் இல்ல புள்ள பிறகு இல்லையா புத்திர காமெட்டி என்று பண்றோம் குழந்தை ஆயுஷோட தீர்க ஆயுஷோட இருக்கணுமா ஆயுஷ ஹோமம் என்று பண்ணுகிறோம் இப்ப சாஸ்திரம் விதித்திருக்கிறது பல காமியங்களாக சில என்ன ஏதேதோ செய்கிறோம் இந்த ஹோமங்கள்லாம் பண்ணச்சே அந்த ஹோமம் எப்போது இறந்ததாக கருதப்படுகிறது தர்மபுத்திரம் பதில் சொல்றார் மிருதோ யஜக்ஷ அத தட்சிணை கொடுக்கப்பட்டாத யாகம் தட்சிணை கொடுக்காமல் யஜ்ஞம் நிறைவேறாது தட்சிணையே கொடுக்காத யஜ்யம் விழுட்டோம்னால் அது இறந்ததாகத்தான் கருதப்படும் தட்சிணை எந்த பிரகஸ்பதி சுவாமி பண்ணி வைக்கிறாரோ பண்ணி வைக்கிற வாத்யா சுலபமா சொல்லிவிடுவோம் ப்ரகஸ்பதின்னு சொல்லுகிறோம் அவர் தான் அவர் வந்து நம்ம இல்லத்துல நடத்தி கொடுக்கிறார் அது கல்யாணங்களாக இருக்கட்டும் அல்லது செய்ய வேண்டிய பதிமூணு நாள் காரியமா இருக்கட்டும் செய்ய வேண்டிய சிராதமாக இருக்கட்டும் ஹோமம் ஜபம் யஜ்ஞம் இவற்றை பண்ணி வைக்கிறதுக்கு வர்ற ஹோத்தாக்களா இருக்கட்டும் ரித்திக்குகளாக இருக்கட்டும் யாருக்குமே அவர்களுக்குரிய தட்சிணைய கொடுக்க வேண்டும் அதுலயும் தட்சிண நிறைய ஆறுதுங்கிறதுனாலதான் சாதத்தையே நிறுத்தி விட்டேன் ஏன்னா இந்த வைத்திய கச்செலவு இருக்கு பாருங்க அது ரொம்ப அதிகமா இருக்கு என்ன இப்போ கோவிலுக்கு போனேன் தாலி கொட்டுட்டேன் வந்துவிட்டேன் போறாதா பெருமாள் சன்னிதானத்தில் பண்ணிட்டேன் என்ன அந்த பெருமாள் மானாதீனா மேய சித்திகி பெருமாளை ஸ்தாபிக்கிறதே வேதத்தை கொண்டுதான் அதனால வேத மந்திரத்தை சொல்லாம வெறும பெருமாளுக்கு முன்னாடி செய்தேன் என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்க முடிவே ஆகாது மந்திரங்களை சொல்லித்தானும் அந்த மந்திரத்தை சொல்லும் குருவுக்கு தட்சிணை கொடுத்து தான் தீர வேண்டும் சாதம் எட்டு வகையான சாதம் இருக்குன்னு தர்மசாஸ்திரம் சொல்றது நாம இப்போ அதுல இருக்கிறதுலயே சுலபமான சாரத்தை பண்ணிவிடலாமான்னு உடனே அதை பிடிச்சுக்கு பார்ப்போம் அது ஒத்துக்கவே இல்லை உன்னால முடியாம போக முடியாம போக டிகிரி ஆஃப் டிபிகல்டி அதை குறைச்சே வருதி சாத்தம் நம்ம பார்வணத்தினுடைய விதியின்படி பதினொன்னரை மணிக்கு மேலே பிண்டத்தை கொண்டு ஹோமம் பண்ணி தான் ஸ்ராத்தம் பண்ண வேண்டும் மூன்று சுவாமிகளை கூப்பிடணும் அவர்களுக்கு திருவடி விளக்க வேண்டும் அவர்களுக்கு அமுதி செய்ய பண்ண வேண்டும் அதற்கு பிற்பாடு மிச்சத்தை நாம் உண்ண வேண்டும் ஆசம் ஒரு நாலு மணி நேரமாவது ஆகும் இப்படி செய்யறதான் முதன்மையான ஸ்ராத்தம் ஒருவேளை என்னால முடியலே அப்படின்னு சொன்னால் அப்ப அன்னஸ்ராத்தம் அன்னசிர்தம்னால் வருபவர்களுக்கு சோறு மட்டும் இடுதல் சமைத்தல் சோரிடுதல் அனுப்பி சொல்றது அன்னஸ்ரா அடுத்தது ஆமஸ்ரா முடியலையா அப்ப தானிய அனுப்பிவிடலாம் ஆமஸ்ரா அடுத்தது அனுப்பிவிடலாம் அது ஹிரண்ய ஸ்ராத்தம் அடுத்தது எல்லை கொண்டு நிறைய பணியாரங்கள் பண்ணி அதை கொடுத்து அனுப்பலாம் சின்ன சின்னதாக கொடுக்க இன்னும் குறைச்சிண்டே போறார் எல்லை கொண்டு பணியாரங்கள் பண்ணி அனுப்பலாம் அந்த சிராத்தம் அதுவும் முடியாமல் போயிட்டா ஒரு ஏழு எட்டு எல்ல மட்டும் எடுத்துக்கொண்டு அதை கொடுத்தே தர்ப்பணம் பண்ணி முடிச்சுடலாம் அதுவும் முடியாதம் கிடைக்காது மத்த கூப்ப முடியல சமைக்க முடியல பணியாரங்கள் பண்ண முடியல ஏதும் இல்லையா புல்ல வச்சிருந்து பண்ணலாம் இன்னும் இறக்கிட்டு ஒண்ணுமே இல்லை நான் இங்கயோ ஒரு கப்பல்ல போயிருந்தேன் ஒரு தீ விளை சிக்கேன் உத்துருமே கூட இல்ல சாப்பிட வர ஆள் இல்ல சமைக்க ஆள் இல்ல அடுப்பே இல்ல நெருப்பே இல்ல கையில காசே இல்ல இப்ப என்ன பண்ணலாம்னா கைகளை ஆகாசத்தை நூக்கி தூக்கிண்டு பித்திருக்களே இப்படி ஒரு துர்திசையில நான் இருக்கேனே எவ்வளவோ வசதியா பண்ணும் நினைச்சேனே பண்ண முடியாது போட்டு அப்படின்னு சொன்னியானா இந்த முதல் தரமான சிராதம்னு பார்த்தோமே அதை பண்ணத போல பெருமாள் எடுத்து விடுறாரு நமக்குன்னு டிகிரிய குறைச்சுன்னே வந்துட்டார் அந்த கீழ கீழே இருக்கிறது பண்ணா கூட முதல்ல இருக்கிற பண்ணத்தினுடைய பலம் எப்போது நிஜமாவே முதல்ல இருக்கிறத பண்ண முடியாத நிலம நமக்கு இருந்திருக்கணும் இப்போ நன்னா தான் வீட்டுல இருக்கும் பணம் இருக்கு காசும் இருக்கு மனமும் இருக்கு ஆள் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா என் வீட்டு மொட்ட மாடியிலிருந்து நான் கையை உயர தூக்கி நிற்கலே என்னால இதா முடியறதேன்னு சொல்லக்கூடாது என்னால முடிஞ்ச அளவுக்கு உயர்ந்த உயர்ந்ததை பண்ணணும் பண்ண முடியலன்னா அடுத்தடுத்து கீழே சொல்லும் ஆனா கீழே பண்ணத்துக்கு அதே பலம் கிட்டும் புரொவைட் என்னால நிஜமாவே மேல இருக்கிறத பண்ண முடியாத போயிருக்கணும் யாதத்துக்குரிய தட்சிணை ஹோமத்துக்குரிய தட்சிணை இந்த தட்சிணையை கொடுக்கறது பயப்படக்கூடாது இன்னொரு விதத்தில் உண்மை பண்ணி வைக்கிற வாத்தியார் சுவாமிகளும் எதையும் டிமாண்ட் பண்றதே மாட்டா மாட்டவும் மாட்டார்கள் ஆரோ சிலர் பண்ணிவிட்டாள் தான் நம்ம தப்பா எடுத்துட மாட்டா பல பேர் ஒரு நாளும் பண்ண மாட்டார்கள் வேண்டியதை தான் வாங்கிக்கிறார் நாமும் கொஞ்சம் தாராள மனசோட கொடுக்கணும் எதற்கோ என்னென்னமோ செலவழிக்கிறோம் அத்தியனம் பண்ணிருக்காரு அவர்களுக்கு ஒரு குடும்பத்தை தானே காப்பாத்துறோம் அவருக்கு வேண்டிய அன்னத்தை தானே அவருக்கு வேண்டி பணத்தை தானே கொடுக்கிறோம் அதனால தட்சிணை கொடுத்து நன்கு யஜ்யத்தையும் யாதத்தையும் ஹோமத்தையும் செய்ய வேணும் அப்பதான் உயிரோடு இருக்கிற ஹோமம் அர்த்தம் யாகம் அர்த்தம் இல்லையா அதுவே உயிரச்சதாகத்தான் கருதப்படும் என் எழுபத்து கேள்விக்கு பதில் நமஸ்காரம் இந்த யோட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேணுகுடி கிருஷ்ணன் என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும் அனுப்பவும் தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்